அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தைக் குற்றம் மறைப்பான் உடம்பு தன் குடிக்கு வரக்கூடிய குற்றத்தை வராமல் நீக்க முயல்கின்ற ஒருவனுடைய உடம்பு துன்பத்திற்கே இருப்பிடமானதன்றோ குடும்பத்தை குற்றம் வரைப்பான் உடம்பு இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ அப்படிங்கிற மூவகை துன்பமும் உறப்பாளதாய தன் குடியை அவை உராமல் காக்க முயல்வானுடைய உடம்பு அம் முயற்சி துன்பத்திற்கே கொள்கலமானதன்றோ அப்படின்னு இது பண்ற விரும்பி செய்கிற போது அவன் கஷ்டமாக நினைக்க மாட்டான் அதாவது தன்னுடைய மக்களுக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவனுடைய சரீரம் இருக்கே அந்த சரீரம் எவ்வளவு கஷ்டப்படுறது அப்படிங்கிறார் கஷ்டப்படுறது தப்பு இல்லை அப்படி கஷ்டப்பட்டு நல்லது பண்றது நல்லதுதான் அப்படிங்கிறார் அதாவது மூவகை துன்பமும் உரப்பாய அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அவரே சொல்றார் தன்னை உடம்பை பற்றினு வருணவனவும் பிற உயிர்களை பற்றி வருவனவும் தெய்வத்தை பற்றி வருவனவுமாம் அதாவது தன்னோட உடம்புலேருந்து வர்ற கஷ்டங்கள் அப்புறம் மற்ற ஜனங்கள்லாம் நமக்கு கொடுக்குற கஷ்டங்கள் மற்ற ஜனங்கள் பாம்பு தேழு அதெல்லாம் அப்புறம் நமக்கு இந்த மாதிரி இப்போ கொரோனா வந்திருக்கே அதெல்லாம் வந்து என்னதுன்னா ஆதி தெய்வீக்கம் ஆக இந்த மாதிரி மூவகை துன்பங்கள் அப்படி வராமல் பார்த்துக்கிறானோ யாருக்கும் உடம்புக்கு நோய் வராமல் மற்றவங்க அவங்கள கஷ்டப்படுத்தாமல் ஏதாவது க இயற்கையில் கஷ்டம் கூட அவங்கள பாதுகாக்கிறதை பண்ணுறானா இங்கே மறைத்தல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் காப்பாற்றுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்தது என் குடியில் உள்ளார் யாவரும் இன்புற்று உயர்வதால் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கிறதுனால எனக்கு பகவான் இகலோக பலனையும் பரலோக பலனையும் எனக்கு கொடுப்பார் எனக்கு வந்து இந்த உடம்ப சரீரத்தை வருத்திக்கிறது எனக்கு நல்லது தான் அப்படின்னு இது ஏற்கனவே அறுநூற்றி பதினைந்தில் ஆழ்வினை உடைமையில் சொல்லியிருக்கார் இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேளிர துன்பம் துடைத்து ஊன்றும் தூண் அதாவது மகிழ்ச்சியை விரும்ப மாட்டான் காரியத்தே செய்யறதுக்கு ஆசைப்படுவான் அவன் யாருனா தன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கணும்னு நினைக்கிறவன் அப்படின்னர் பகீரதன் தன்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு தோஷம் பாபத்தை நீக்கிறதுக்காக வேண்டி பல வருஷம் தபஸ் பண்ணி ரொம்ப பதச்சு நின்று சாப்பாடு ஜலம் எல்லாத்தையும் விட்டு பனி மழை வெயில்கள்லாம் பார்க்காம தபஸே கண்ணாக இருந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி அதனால்தான் பகீரத பிரயத்தனம்னு ஒரு வார்த்தையே வந்துது அப்படி தபஸே கண்ணாக இருந்து பகீரதன் அப்படி குடும்பத்தில் நன்மையை செஞ்சான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறார் இதெல்லாம் நம்ம மேற்கோள்களாக பார்க்குறோம் கம்பராமாயணத்தில் சேது பந்தனம் அதில் கம்பர் இப்படி சொல்ற நெடும்பல் மால்வரை தூர்த்து நெருக்கவும் துடும்பல் வேலை துளங்கியதில்லையால் இடும்பை எத்தனையும் படுத்தெய்தினும் குடும்பம் தாங்கும் குடி பிறந்தாரினே அப்படின்னு துன்பங்கள் எத்தனை வந்து தடுத்து எய்தினாலும் அதனால் மனம் தளர்ந்து போகாமல் தன்னுடைய குடும்பத்தை ஆதரித்து காப்பாற்றும் உயர்ந்த குடியில் பிறந்தவர்களைப் போல நீண்ட பெரிய பல மலைகள் தூர்த்து நெருக்கிய போதும் அலைகள் பேரொலி எழுப்பும் பெரிய கடல் சிறிதும் கலங்கவில்லை கடல் எப்படி கலங்காமல் இருக்கோ அப்படி கலங்காமல் காரியம் பண்ணணுங்கிறார் 8 ஒன்பது ஆகிய 2 குரட்பாக்களிலும் குடும்பத்தினுடைய மேன்மைக்கு பாடுபடுபவருடைய சுவாவத்தினுடைய தன்மையை உபதேசித்த பதவரை பார்க்கலாம் குடும்பத்தை மூன்று வகை துன்பங்களுக்கும் இலக்காகும் தன்னுடைய குடும்பத்தை குற்றம் மறைப்பான் அந்த மூன்று வகை துன்பமும் தாக்காதவாறு காக்க முயற்சிக்கின்றவனுடைய உடம்பு உடலானது இடும்பைக்கே துன்பத்திற்கே கொள்கலன் கொல்லோ இருப்பிடமானது அன்றோ மெய்வருத்தம் பாராமல் பண்ணுறான் ஆனால் நல்லா இருக்கட்டும்ங்கிற அந்த எண்ணத்தினால் அவனுக்கு கஷ்டம் தெரியாதுங்கிற அர்த்தத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் கொல்லோ குற்றம் இடும்பைக்குடும்பத்தைடிந்த மகாஸ்வாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை